ம்ீம்ாஷ்யா நமா மே ேதுச்ச சாா த்தமேவிரவிமே மம நமோ விதையாய महध्यो नमो வம்சி மஹ நமோ குருபியோபரனோமீம் ஆயிரத்து மமாநீ வாக்ணச்சுமோ ஷதம் மாஹம்மராமா அனராமே அது தமையு யி சன்மி சந்த ஓம் எஸ் மதம் மதயசா அவிஞா விஜன்த விஜாத்தஜ பிரி விந்த ஆன விந்த வீரியம் வித்தையா விந்த மருமஸ்ய முரண்படுகின்ற வாக்கியங்களின் மூலம் நன்றாகவே உணர்த்துகிறது காலையில் பார்த்த விஷயத்தில் ஒரு திருத்தம் அவிக்ஞாத்தம் விஜானதாம் விஜ்ஞாத்தம் அவிஜானதாம் விஜானதாம் அவிஜாத்தம்னு முதல்ல சொன்னேன் அதாவது அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதது அறியப்பட்டவர்களுக்கு அறியப்படாது அறியப்படும் பொருளாக அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதது அப்புறம் அவிஜானதாம் விஜாத்தம் அறியப்படாதவர்களுக்கு அது அறியப்பட்டது அப்படின்னு சொன்னோம் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா விஜானதாம் அவிஜாத்தம்னு அர்த்தம் பண்ணுற விஜானத்தாம் ஆத்மாவை நன்றாக புரிந்து கொண்டவர்களுக்கு அது அறியப்படாததாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது அவிஜானதாம் விஜாதம் அறிய ஆத்மாவை அறியாதவர்கள் அதாவது இந்திரியாத்ம புத்தியை உடையவர்கள் அதை அறியப்பட்டதாக நினைக்கிறார்கள் ஆக திரும்ப வேறு விதமாக மாற்றி போட்டுருக்கார் ஆக விஜானதாம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறார் ஆதிசங்கரர் விஜானதாங்கிற பதத்துக்கு அறியப்பட்ட அதாவது ஆத்மவித்தியை நன்றாக அறிந்து கொண்டவர்கள் ஆத்மாவை பற்றி அறிவை அடைந்தவர்கள் அதாவது சமக் தரிசினாங்கிறார் விஜானதாம்ங்கிற வார்த்தைக்கு சமியக் தரிசினாம் அவிஜாத்தம் அசமியக் தரிசினாம் விஜாத்தம் பகுதி அப்படி போட்டால் சரியாடு விஜானதாம் ஈஸ் ஈக்குவல் டு சமய்தரிசினாம் சமியக்தரிசினாம் அவிஞாத்தம் பவதி அசமியக்தரிசினாம் விஜாத்தம் பவதி அப்படியே அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கலாம் இது வந்து முதல் வரிய அவதாரணம் பண்ணியும் ஹேத்வாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு குறிப்பு எஸ் அதாவது எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நேத சகாங்கிற வார்த்தையை எம்ஃபசைஸ் செகண்ட் லைன் அரு அழுத்தி சொல்லுகிறது இரண்டாவது வரி அல்லது இது ஹேது அதாவது விஜானதாம் அவிஜாத்தம் அவிஜானதாம் விஜாத்தம் தஸ்மாத்து எஸ்ய மதம் எஸ்ய அமதம் தஸ்ய மதம் எஸ்ய மதம் சா நவேத் அது ஹேத்வர்த்தமாக பண்ணணும் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் இந்த ரெண்டாவது வரியை அவதாரணார்த்தமாகவும் எடுத்துக்கலாம் அவதாரண வாக்கியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஹேத்து வாக்கியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று உபதேசிக்கப்படுறது வியாக்கியானத்தில் அப்போ இல்லவே இல்லையா பார்த்து தெரிஞ்சிக்கவே முடியாத இதை டோட்டலா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு ஒரு ஜானத்திலேயும் அந்த ஜானம் இல்லாமல் எந்த ஜானமும் இல்லை ஆத்மாவத்தின் ஆத்மா ஞானஸ்வரூபமான ஆத்மா இல்லை என்றால் நமக்கு எந்த விதமான ஜானமும் இல்லை நிர்விசேஷ பிரம்மஸ்வரூபமான ஞானஸ்வரூபமான பிரம்மன் ஆத்மா இல்லை என்று சொன்னால் அந்த கரணத்தில் எந்த விற்பிஞானமும் கிடையாது அதுக்கு ஜீவனே கிடையாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு இது வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க இது புஸ்தகம்னா இப்போ இப்போ புஸ்தகங்கிறது ஒரு வஸ்து மனசில் புஸ்தகம்ங்கிறது ஒரு எண்ணமாக இருக்குது இப்போ ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளே ஒரு புஸ்தகத்தை நினச்சிக்கிறோம் நம்ம எனக்கு தெரியும் புஸ்தகத்தை பார்த்துருக்கோம் அப்போது ஒரு ஜானம் மனசில் எப்படி ஏற்படுறது சொன்னால் சைத்தன்யம் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் விறத்தி ப்ளஸ் விறத்தி பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ் டு விறத்திக் யானம் இது மறக்கக்கூடாது ஐ ஐ தி கான்ஷியஸ்னஸ் அப்படி சொல்லணும் i the consciousness plus thoughts i will broaden plus reflected consciousness is in every thought in thought is equal to knowledge english substitute idu namakku therinja english solliyaachu apa chaitanyam plus vrutti ப்ளஸ் விறத்தி பிரதிபிம்பைதன்யம் ஈஸ் இக்கோல் டு விற்தி ஜானம் அப்போ ஒரு ஒரு விறத்தி ஞானத்திலையும் எத்தனை அம்சம் இருக்குது மூணு அம்சம் இருக்குது சைத்தன்ய அம்சம் இருக்குது விறத்தி அம்சம் இருக்குது விற்பி பிரதிபிம்ப சைதன்ய அம்சம் இருக்குது ஆக நம்ம என்ன பண்ணுறோம் விறத்தியையும் நிஷேதம் பண்ணுறோம் எப்போ விறத்தியை நிஷேதம் பண்ணுறோமோ விறத்தி பிரதிபிம்ப சைதன்யத்தை நிஷேதம் பண்ணுறோம் சைத்தன்யம் எல்லாத்துலையும் இருக்குது இங்கே பாருங்க விற்த்தி வந்து ஒரு நிறைய விற்த்தி இருக்குது கட்ட விற்த்தி பட்டவத்தி மட்ட வத்தி விற்த்தி வந்து வந்து போகிறது சைத்தன்யம் வந்து வந்து போகிறதில்ல சைத்தன்யத்தினுடைய அனுகிரகத்தினால் விறத்தி என்ன பண்ணுறது பிரதிபிம்பிக்கு விற்பி பிரதிபிம்பைத்தியம் வர்றபோதுதான் விறத்தி ஜஞானம் ஏற்படுறது இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இந்த விறத்தியும் விறத்தி பிரதிபிம்ப சைத்தன்யத்தை விறத்தியை நீக்கிறோம் வச்சோம் சைத்தன்யத்தை சேர்த்து நீக்கிடுறோம் அதான் விறத்தி பிரதிபிம்ப சைதன்யத்தை நீக்கிறோம் அஹுத்த சைத்தன்யமேவ அகம் அஸ்மி அப்போ நான் என்னுடைய எண்ணம் எண்ணத்தில் பிரதிபலிக்கும் நான் சேர்ந்துதான் அறிவுன்னு பேர் அதனால தான் சாஸ்திரத்தில் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் சைத்தன்யத்தை ஸ்வரூப ஜானம்னு சொல்கிறோம் விறத்தி விற்தி பிரதிபிம்ப சைத்தன்ய செய்த விற்த்தி ஜ்யானம்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு ஒரு விறத்திஞானத்திலையும் ஸ்வரூபஞ்யானம் இருக்குது ஸ்வரூப ஜானத்தோட அனுகிரகம் இல்லாமல் விற்பிஞானம் கிடையாது அகம் ஸ்வரூபம் ஸ்வரூப ஜானஸ்வரூப்பகா அகம் ஞானஸ்வரூப்பகா நான் ஞானஸ்வரூபமாக இருக்கேன் என் மனசில் வர்ற விறத்திகள் எங்கிட்ட என்னுடைய என்னுடைய அனுகிரகத்தை பெற்று அறிவாக எனக்கு விளங்குகிறது என்னிடத்தில் இருக்குது நான் அந்த அறிவுக்கு அறிவு அறிவுக்கு அறிவே ஆண்டவன் போற்றுடும் அறிவுக்கு அறிவே உண்மையான ஆண்டவன் உண்மையாக அப்போ போலியான வந்துடும் அறிவுக்கு அறிவே உண்மையான ஆண்டவன் பரபிரம்மம் ஆக அறிவுக்கு அறிவே பரபிரம்மம் அறியப்படுவது அறிவினால் அறியப்படுவது அபரபிரம்மம் அறிவை அறிவது அறிவால் அறியப்படுவது அபரப்பிரம்மம் அறிவை அறிவது அவங்க அந்த அறிவை எந்த அறிவுன்னு கேட்டுக்கணும் அறிவை அறிவது பரபிரம்மம் அறிவால் அறியப்படுவது நம்முடைய அறிவால் அறியணும் கடவுடல் லட்சம்லாம் சொல்லணும் சர்வஜன் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொன்னால் அறிவால் அறியப்படுவது அபரப்பிரம்மம் அறிவை அறிவது எந்த ஒரு அறிவு நம்முடைய அறிவையே அறிகிறதோ அந்த அறிவே பரபிரம்மம் இது ஈஸ்வரனுக்கும் பொருந்தும் ஈஸ்வரனுக்கும் பொருந்தும் ஈஸ்வருடைய விற்தி ஞானத்துக்கும் ஸ்வரூபானம் சாட்சி தான் ஈஸ்வரனுடைய விற்தி ஞானத்துக்கும் ஈஸ்வனுடைய சுரூபஞ்ஞானம் சாட்சி என்னுடைய விறத்திஞானத்துக்கும் என்னுடைய சுரூபஜான என்னுடைய சுரூபஞ்ஞானம் சொல்லிக்கிறேன் சாஷி அஹஸ்வானஸ்வானோதே அபேதாவே அபேதவனே அபேத ஆஹ இதுடனே மத்தவது பிரதிபோத விதித்தம் மதம் இப்போ பாருங்கள் தஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவேத சகா அந்த வாக்கியத்தையும் பிரதிபோத மதம் அப்படின்னா அத்தியந்தமாக இல்லவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் சந்தேகம் வர்றதே அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை உனக்கு இன்னொரு பாஷையில் சொல்கிறேன் ஒவ்வொரு ஜானத்துலேயும் அது இருக்குது every experience you are experiencing yourself chaitanyam adha ta sollrom pa aatma solli idu therinjunda ennaagumna anaatma abhimana shrotraadi aatma bhavam parityajye mama aham bhavaat asma lokaat preetya amrutaa bhavanti anga irukra amrutaa kadai padinnum and amrutaa bhavantin modala sonna rendavadha mantratile இங்கேயும் என்ன சொல்கிறார் அமிர்தத்வம் விந்ததே ஆத்மாவே அமிர்தஹான்னு பிருகதாரண்ய கோப நிஷ் சொல்கிறது ஆத்மாவுக்கே இன்னொரு பேர் என்ன அமிர்தஹா அபயஹா அதெல்லாம் இதில் சொல்லிருக்காரு அதனால் என்னாகிறதுனா என் நான் வந்து சரீரம் மனசு புத்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ரொம்ப பலம் வருகிறது இது கண்டிப்பாக அழியிற வஸ்து மாறுற வஸ்து இதில் வந்து எனக்கு அபிமானம் இல்லாததுனால எனக்கு வந்து இதில் இதில் எனக்கு பயம் கிடையாது இந்த சரீரம் என்ன ஆனாலும் சரீரமோ மனசோ என்ன ஆனாலும் அதில் பயம் கிடையாது அது எனக்கு அதனால் பயம் இல்லைங்கிற போது பலம் கூடும் பயம் நீங்கினால் பலம் கூடும் போட வேண்டிதான் பயம் நீங்கினால் பலம் கூடும் பயத்தை நீக்க வழி அபயமான தன்னை உணர்வதே பயத்தை நீக்க வழி அபயமான தன்னை உணர்வதே நான் அபயஸ்வரூபம் அபயஸ்வரூபமான எண்ண புரிஞ்சுணுட்டேன்னா அமிர்தஸ்வரூபமான என்ன புரிஞ்சுண்டா எனக்கு மரணம் கிடையாது அபயஸ்வரூபமான என்ன புரிஞ்சுண்டா எனக்கு பயம் கிடையாது ஆக அமிர்தத்துவம் விந்ததே வீரியம் விந்ததே அமிர்தம் விந்ததே வித்யையா அமிர்தத்வம் விந்ததே அதேதான் அதனால் அமிர்தத்வம் அடையப்படுகிறது பலம் அடையப்படுகிறது எனக்கு மரணம் கிடையாதுன்னு தெரிஞ்சின்ற உடனே எனக்கு பயம் படுறது எனக்கு பலம் வந்துவிடுறது ஒன்று எதை கண்டு நான் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை எதை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அத்வைதத்தில் ஏது பயப்படுறதுக்கு ஹேத்து இதுதான் விஷயம் ஆக உபனிஷத்து இதை முடிக்க போகிறது இந்த அஞ்சாவது மந்திரத்தில் இங்கேயே இதை தெரிஞ்சுக்கணும் அங்கே போய் இங்கே போய் தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதே இங்கேயே இந்த உலகத்துலேயே இதை தெரிஞ்சுக்கோப்பாங்கிற இகைவ பிரம்ம வேதனம் சம்பாதை ஏதோ ஒரு தனி லோகத்துக்கு போய் சம்பாதிக்கிறது இல்லை இங்கேயே இப்பொழுதே சம்பாதிக்கணுங்கிறத சொல்கிறார் இகைவ பிரம்ம வேதனம் இேதீத் அது சத்தியமேதி மகத் மகத்தி பூத்தூ விச்சித்திரீரா அம்தான் இது भूतेषु மகத்த விநித்தூரா பிரேத்தமால்லோ அம்தான் இவதி அது சத்திய அசங்கத்துக்கு தான் போட்ட த இக இகன்ன அர்த்தம் இந்த மனித பிறவியிலேயே இந்த மனுஷ ஜென்மாவில் இருக்கிற இந்த காலத்திலேயே அவேதி சேத் ஆத்மாவை தெரிந்து கொண்டானே ஆனால் பிறகுதாரண்யத்தில் ஒரு வாக்கியம் பார்க்குறோம் எவன் ஒருவன் ஆத்மாவை தெரிஞ்சுக்காம ஆத்மானம் அவிதித்வா அஸ்மால் லோகாத் பிரைத்தி சகிருபணா யஹா ஆத்மானம் விதித்வா அஸ்மான் லோகாத் பிரைதி ச பிரமணா அப்படியே சொல்லியிருக்கு எவன் ஆத்மாவை தெரிஞ்சுக்காம சாகரானோ அவன் கிருபணன் கிருபணன் கிருபணன்னு சொன்னால் கஞ்சன் அர்த்தம் ஏழேன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அவன் மூடகான்னு அர்த்தம் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளாதவன் சரியா அப்படின்னு அர்த்தம் ஆத்மாவை தெரிஞ்சுண்டு இறக்குறவன் இருக்கானே அவன் பிராமணன்கிற யா ஆத்மானம் விதித்துவா அஸ்மால் லோகா பிரைத்தி சப்ராமண இன்னும் சொல்லப்போனால் ஆத்மாவை அறிந்து கொள்ளாதவன் உடற் உலகப்பற்று உடையவன் ஆத்மாவை அறிந்து கொள்ளாதவன் உலகப்பற்றிலே உழல்வான் ஆத்மாவை அறிந்து கொள்கின்றவன் உலகப்பற்றில் உழலமாட்டான் அகப்பற்று புறப்பற்றுகளில் உழலமாட்டான் அப்படி அகப்பற்றுனா அகங்காரன் புறப்பற்றுனா மமக்கார் அகப்பற்றுன்னா யான் புறப்பற்றுன்னா எனது அத் சத்யமஸ்தி சத்யமஸ்தான் என்னர்தம் பிரயோஜனம் உண்டுங்கிற அஸ்தி சத்தியம் மனுஷன்மே அஸ்மி அவினாசா அர்த்தவத்தா சத்வோ வா சத்தியம் வித்தே அவனுக்கு அழிவில்லைங்கிற அழிவில்லை அப்படி ஒரு அர்த்தம் பயனுண்டு அப்புறம் வந்து அதுதான் வாழ்க்கையில் மேலான நன்மை பரமார்த்தம் மேலான பிரயோஜனம் பரமார்த்தம்னா என்ன பரம பிரயோஜனம்னு அர்த்தம் பரம பிரயோஜனம் பரமார்த்தம் ஆஹா நச்ச இஹ அவதிச்சேத் மகத்தீ வினஷ்டிகி அப்போ சத்தியம் அஸ்தின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் மகதி வினஷ்டிஹி போட்டிருக்கு இல்லையா ஒரு நஷ்டமும் இல்லைன்னு அர்த்தம் ஒரு நஷ்டமும் இல்லை அதாவது என்ன ஆத்மாவை நன்றாக புரிஞ்சு கொண்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையில் எந்த நஷ்டமும் கிடையாது நஷ்டம் வராது ஆத்மாவை புரிஞ்சிக்காமல் இறந்து போனால் ஆத்மாவை புரிஞ்சிக்காமல் இறந்து போனால் பெரிய நஷ்டம் இங்கே கோட்டி ரூபா சம்பாதிச்சு என்ன பண்ணுறது இத்தனை கோடி சம்பாதிச்சு லோ லோகத்தே ஆண்டாலும் பிரயோஜனம் கிடையாது ஆத்மாவை தெரிஞ்சுக்கலைன்னா பிரயோஜனம் இல்லை இல்லை தெரிஞ்சு நுட்டா பிரயோஜனம் தெரிஞ்சுக்கலைன்னா மகத்தீ வினஷ்டிங்கிறது பெரிய நஷ்டம் இது பெரிய நாஷம் மறுபடியும் கிடைக்காது ஜென்மம் எப்போ கிடைக்குமோ தெரியாது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது மறுபடியும் மனுஷன்னு ஒரு ஒரு பன்னெண்டு கோடிக்கு அப்புறம் தான் மனுஷ ஜென்மான்னா நம்ம பண்ணியிருக்கிற பாப்பம் அவ்வளோ இருக்குன்னு வச்சு ஏதோ உனக்கு ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பவும் ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி மனுஷ ஜென்மாக கிடைச்சிது இனிமேல் உனக்கு பழையபடியாக எங்கே மனுஷன்மா கிடைக்க போகிறது எந்த யுகத்தில் கிடைக்க போகிறதோ உனக்கு மனுஷ ஜென்மா அப்படிலாம் சொன்ன பயம் வரும் என்ன விண்ணீர் புறாது உடல் காலில் முள் தைக்கவும் ஒரு பாட்டு இருக்கே தேகம் அழியுமெனில் தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடி துடித்து அயருவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிழா பேதைக்கும் வெகு தூரமே பேய்குணம் அறிந்து இந்த ஒரு நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிஷ்டை அருள்வாய் வாச்சா கைங்கரியமன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் பழகி அறியேன் துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுசாரியாய் விவகரிப்பேன் அந்த நினைவையும் மறந்தபோது நித்திரை கொள்வேன் தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடிதுடித்து அயறுவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே எல்லாம் அந்த பாட்டை சொன்னால் எவ்வளோ இதாக இருக்குவார் உள்ளே பதியுறது என்னவோ பண்ணுறது நல்ல இகச்சேத் அவேதீத் அத சத்தியமஸ்தி இதை தெரிஞ்சுக்கிண்டியானா ரொம்ப பிரயோஜனம் உண்டு தெரிஞ்சுக்கல பெரிய நஷ்டம் உன்னை தெரிஞ்சிக்காம உலகத்தை எவ்வளோ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் ஒன்றை தெரிஞ்சுட்டா உலகத்தை தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் கவலை இல்லைங்கிறது ஒன்று போரும் திருப்தி வரும் எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதே இருக்காது உபனிஷத்தில் சொல்லப்பட்டுருக்கு அதாவது அந்த விவிதிஷா ஜிக்யாசா நிவர்த்தி ஆகணுங்கிறார் இந்த தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு அரிப்பு இருக்கேன் உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த அறிப்பு இருக்கு அது நீங்குவது நீங்கிவிட்டதுன்ட்டு சிஷ்ய ஜிக்யாசா நிவர்த்ததே தெரிஞ்சாச்சு சிஷ்யனுடைய ஜிக்யாசை முடிஞ்சது அது முன்னாடியே சொல்லணும் நான் இப்போ லேட்டாக சொல்கிறேன் எப்படி சொல்லி கொடுத்தா இவன் தெரிஞ்சுக்கணுங்கிறத விடுவானோ அப்படி சொல்லிக் கொடுக்கணும் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் எப்படி சொல்லி கொடுத்தா இவன் வந்து இனிமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சிக்க வேண்டியது நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவானோ அப்படி தெரிய வைக்கணும் இப்படிதான் உபதேசம் பண்ணியிருக்கு அதனால் என்னாச்சுன்னா இப்படிலாம் வார்த்தைகளை மாற்றி போட்டதுனால அவன் அப்படியே யோசித்தான் ரொம்ப புத்திசாலி நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அவன் அதிசூக்ஷ்மமான புத்திசாலி அவன் புரிஞ்சுனுட்டான் புரிஞ்சின உடனே உபநிஷத்து வந்து ஸ்தோத்திரம் பண்ணிடுது என்ன சிஷ்யன் என்ன குரு பார் அவர் தெரிஞ்சதுக்கு வேறானது தெரியாததுக்கு வேறானதுன்னு சொன்னார் அப்புறம் வந்து வாக்கு வா இந்திரியங்கள் எதனால் இயங்குகிறதோ எதனை இந்திரியங்கள் அறிய முடியாதோ அதுவே பிரம்மம் அதுவே நீன்னு சொன்னார் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் உன்னோடது விசாரம் பண்ணணும்னு சொன்னார் இவன் என்ன சொன்னால் தெரிஞ்சுட்டு இருக்கேன் தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லைங்கிறது தெரிஞ்சுன்ட்ருக்கேன் அப்படி சொல்லிவிட்டான் அப்படி சொன்ன உடனே குரு சரி போய்ட்டு வரேன்ட்டு போயிட்டார் சிஷினும் வந்துவிட்டான் உடனே உபநிஷத்தை வந்து முடிச்சுடுச்சு அப்புறம் வந்து முடியவே முடியும் அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் புரிய மாட்டேங்கிறது என்ன ஒரு ஒரு ஞானத்துலேயும் அப்படி சொல்லி பிரதிபோத விதித்தம் அப்படி சொல்லியது இதை இப்போவே தெரிஞ்சு விடணும் இந்த பிரதிபோத விதித்தம் மதங்கிறத இந்த மந்திரத்தை இது பெரிய மகா வாக்கியம் அதில் பிரதிபோத விதித்தம் பிரம்மா போதம் பிரதி ஆத்மா ஆத்மா வந்து அறியப்பட்டதாகிறது ஒரு ஒரு அது அறியப்படுகிறது இதை தெரிஞ்சுட்டால் பலம் வந்துவிடுறது அமிர்தத்துவம் வந்தாச்சு இதை இந்த அமிர்தத்வத்தை அடையிறதெல்லோ வாழ்க்கையில் லட்சியம் இதெல்லவோ பரமபுருஷார்த்தம் அர்த்தம் பரம புருஷார்த்தம் இல்லையே காமம் பரம இல்லையே தர்மம் கூட பரமபுருஷார்த்தம் இல்லையே இந்த மோட்சம் அல்லவோ பரமபுருஷார்த்தம் ஆகையினால் அசத்தியம் அப்போதான் பரிபூர்ண புருஷார்த்த சித்திஹின்னு புருஷார்த்த சித்திஹி பரம புருஷார்த்த சித்தி தான் மனுஷன்மாவனுடைய உண்மையான பிரயோஜனம் அர்த்த சித்தி வாஸ்தவமான சித்தி இல்லை காமசித்தி அர்த்த சித்தி தர்ம சித்தியும் கூட பூர்ணமில்லை இந்த மோட்ச சித்தி தான் வாஸ்தவமான சித்தி இதை இல்லைன்னா அந்த மோக்த்தை முக்தியை இழந்த பாப முக்தியை அடையிறதுக்கான வாய்ப்பு இழந்துவிட்டோம் மனித பிறவியில்தான் மோட்சம் அடைய முடியும் மனித பிறவியில் ஜீவன் பந்தங்களிலிருந்து விடுபட முடியும் மற்ற பிறவிகளில் விடுபட முடியாது ஆகவே மனித பிறவியில் செய்ய வேண்டியதை செய்யாமல் செத்துப்போனால் பெரிய நஷ்டம் அல்லவா இந்த ஜென்மாவில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பயணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரே ஆகையினால் மகத்தீ விநஷ்டி தீராக பூத்தேஷு பூத்தேஷு விசித்திய அஸ்மல்லோக்கா பிரேத்த அமிர்தி ஸ்ரோத்திரோத்தம் இங்கே பூர்த்தியாயிடுது அதேவரி தான் அதிமுச்சிய தீரான்னு சொல்லியது இங்கே பர்வ திரும்பவும் வருது தீரா பூத்து பூத்து விசித்திய ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரிலும் இருக்கும் இந்த சைத்தன்யத்தை அறிந்து கொண்டு பூதே பூதேஷு போதேஷு போதம் பிரதி போதம் பிரதி போதம் பூ பிரதிபோத அதே மாதிரி போட்டுருக்கணும் பூதேஷு பூதேஷு பூதேஷு பூதேஷுங்கிறதுக்கு என்ன போட்டிருக்கார் சர்வூதேஷு ஸ்தாவரேஷு சரேஷு ச அதாவது அசைகின்ற பொருளிலும் அசையாத பொருளிலும் அனைத்திலும் ஏக்கம் ஆத்ம துவம் பிரம்ம விசித்திய இந்த வந்து அதனால் தவம் குணதோஷோ விஜானந்திரமண விட மாட்டேன் ஏவம் குணதோஷோ விஜானந்தா பிராமணா பிராமணாநம்ஹி சம்சாராத்து வியாவ் விசேஷத்தண்டக பாஷ ஆஹையினால் அவர் அந்த பாஷையில் போடுற ஏன்னா இவங்களுக்கு வந்து இதில் அதிகாரம் கொடுத்தனால போடுற பிர இந்த ஜீவ இஹ இஹ ஜீவம்ச்சேத் அதிகிருத்த அவேதி அழிவுன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சன்சாரம் தொடரும் அர்த்தம் ஜென்ம ஜரா மரணாதி பிரபந்த அவிச்சேத லக்ஷணா சம்சார கதிகி வினஷ்டிஹி சம்சாரத்திலேயே உழலுவான் ஆகினாலே இதை தெரிஞ்சு எதை இங்கே வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே உணர்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டு இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கலன்னா பெரிய நஷ்டம் ஆக இதில் இந்த மனித பிரிவியினுடைய குணம் என்ன இந்த மனித பிரவியை சரியாக பயன்படுத்தலைன்னா வர்ற தோஷம் என்ன மனுஷன்மாவை சரியாக உபயோகப்படுத்தினா கிடைக்கிற பிரயோஜனம் குணம் என்ன ஒரு சரியாக உபயோகப்படுத்தலைன்னா நஷ்டம் என்ன தோஷம் என்ன இதை விசாரம் பண்ணி அதனால் என்ன பண்ணுறான்னா சன்யா பிராமணாக சன்னியாசினாக போட்டுக்கோ தப்பு துறவை மேற்கொண்டு இருமை வகை தெரிந்து இதே போடலாம் இருமை வகை தெரிந்து இந்த இனிமை வகைக்கு இப்படி ஒரு உலகன்னு சொல்லலாம் இதையும் சொல்லலாம் இருமைனால் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் உலக வாழ்க்கையில் இருக்கிற ஜென்மம் மரணம் ஜென்ம மரணம் இலாப நஷ்டம் வெற்றி தோல்வி குளிர் வெப்பம் எல்லாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் இதை பிரித்து புரிஞ்சுக்கணும் இந்த சொல்கிற இது இருந்தால் பிரயோஜனம் இல்லாட்டி நஷ்டம்னா இதை விசாரம் பண்ணி சர்வபூத்தேஷு ஸ்தாவரேஷு ஜங்கமேஷு ஸ்தாவரம் அசையாத பொருள் ஜங்கமம்னா அசைகின்ற உயிர் அசையாத உயிர் எல்லாவற்றிலும் ஏக்கம் ஆத்ம தவம் பிரம்ம அண்டர்லைன் பண்ணணும் நல்ல ஏக்கம் ஆத்ம துவம் பிரம்ம இதனால தான் நம்மளுக்கு ஏகாத்மவாதின்னு பேர் வச்சுருக்காங்க ஏகம் ஆத்ம தத்துவம் பிரம்மா இந்த பிரம்மனை தெரிஞ்சுண்டு என்ன விசித்திய விசித்தியங்கிற பதத்துக்கு இன்னம் விஞ்ஞா அறிந்துகொண்ட் அஞ்யம் சாட்சா சாட்சிய இனர்த்தம் அந்த சாட்சாக்கணம் வாக்கியா நம்ம வாக்காது ஆத்மான் எத் காலம் தலமேவான பிரணபூர்வம் அயம் அஹமஸ்மி சர்வபோத சாட்சி இத்தியாகம் அனுசாரி போதா ஏவ ப்ரகதாரணிக்கம் ஒன் ஃபோர் டென் நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த சாட்சா்காரத்துக்கு ஒரு டிப்பணி கொடுக்குறார் சச்சிதானந்தேந்திரா ரொம்ப அழகாக ஒன்று டிப்பணி கொடுத்துருக்கார் சாட்சாத் காரம்னா ஏதோ ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அழகாக சொல்கிறாரு அத்த சாட்சா கரணம் வாக்கிய ஜானாத்துனா அர்த்தாந்தரம் வேறாக அர்த்தம் இல்லை கக்கியத்து ஆத்மானம் எத்லம் தற்காலமேவான பிரவ பிரபூர்வம் அயம் அஸ்மி எந்த நேரத்தில் வாக்கியம் சொல்லப்படுறதோ அந்த நேரத்திலையே அஜானம் தொலைறதுங்கிற அஜான அப்ர அஜான பிரகாணபூர்வகம் அயம் அஸ்மி சர்வோதாட்சி இது ஆகம அனுசாரி போத ஆகம அனுசாரி போதையே இதுக்கு கோட் பண்ணுறதுக்கு ப்கதாரணிகம் ஒன் ஃபோர் டென் அந்த மந்திரத்தை பார் அகம் பிரம்மாஸ்மின் தான் எனக்கு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அயம் அஹம் அஸ்மி தீராஹா அப்படின்னா அனர்த்தம் தீமந்தா ஏற்கனவே பார்த்துட்டோம் பிரேத்திய திருமூசர் வியாபத்திய மம அகம்பாவ லக்ஷணாத் அவித்யாரூபாத் அஸ்மல்லோக்காத்து உபரமிய ம் அைத்தப்பந்த சோ தரமம்மேதிரூ ஆஹூ விச்சித் தீரா அல்லோகாத்து அமத்தி பூத்து விச்சித் விசித்திய விஞ்ஞாய அஸ்மால் லோகாத்துன அனர்த்தம் மம அகம்பாவ லக்ஷணம் அகங்கார மமக்கார லக்ஷணத்தோடு கூடினது இது காரணம் என்ன அஜானம் அவித்யாரூபாத் அவித்யாரூபாத் அஸ்மால் லோகாத் அஜானத்தினால் உண்டான அகங்கார மமக்காரத்திலிருந்து விடுபட்டு அமிர்தாக பவந்தி இங்கேயே அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள்னு முடிச்சுடுத்து ஆஹா அஞ்சே மந்திரம் ஒன்பது அஞ்சும் பதினாலு மந்திரத்திலேயே கேனோபனிஷத் வாஸ்தவமாக சமாப்தமாகிடுது முடிஞ்சு போச்சு ஆனால் மூணாவது கண்டமும் நாலாவது கண்டமும் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறது இதே விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை அப்புறம் வந்து இந்த வித்தியை புரியறதுக்கான யோக்கியத்தை இதுவரைக்கும் நம்ம சொல்லப்பட்ட இந்த வித்தியை இருக்கே இந்த வித்தியக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் அஸ்திவாரம்னு சொல்கிறேன் இல்லையா பக்குவம் இல்லாதவனுக்கு சொன்னால் புரியவே புரியாது ஆகையினால் பக்குவத்தை உண்டு பண்ணுறதுக்கான வழி என்ன அதெல்லாம் சொல்லித்தரப்போறது வீத்தையிலே பார்க்குறோம் ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் ஞான யோகியத்தைக்கு கர்மயோகம் மோட்சத்துக்கு ஞான யோகம் அப்படிதான் மோக்த்துக்கு ஞான யோகம் ஞான யோகத்துக்கு யோகியத்தைக்கு கர்ம யோகம் கர்மயோகம் ஞானயோகத்துக்கான யோக்கியதையை கொடுக்கும் ஞானயோகம் மோக்த்தை கொடுக்கும் மோட்சம் எதை கொடுக்கும் கேட்கக்கூடாது மோக் கொடுத்தா முடிஞ்சு போச்சு இனி ஒரு கதை வருகிறது சங்கராச்சாரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த மந்திரம் இப்போ வரப்போகிற கதை கதைக்கு காரணம் சொல்கிறார் அது அறியப்படாதவர்களுக்கு அறியப்பட்டது அறியப்பட்டவர்களுக்கு அறியப்படாதுன்னு சொல்லப்பட்டது அதெல்லாம் வந்து பார்த்தா அந்த பிரமாணங்களால் இப்படி சொல்லப்பட்டது எது இல்லையோ அது அறியப்படாதது அது வந்து முயல் கொம்பு சசவிஷான கல்பம் அத்தியந்தமேவ அசத்து அறியப்பட்டதை தான் இருக்குதுன்னு சொல்லுவமே தவிர அறியப்படாததை இருக்குதுன்னு சொல்கிற பழக்கமே இல்லை அறிய முடிஞ்சதை தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் அறிய முடியாத போய் இருக்குதுன்னு சொல்கிற பழக்கமே கிடையாது ஆகையினால் இந்த வந்து இந்த வஸ்து பிரம்ம வஸ்துங்க என்ன சொன்னாலும் சரி அப்படி ஒன்று ஒரு பொருளே கிடையாது இருக்கு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அசத்துன்னு நினைக்கக்கூடிய மந்த புத்திகளுக்கு வியாமோகம் இருக்குது அந்த வியாமோகத்தை போக்கணும் அதுக்காக இந்த கதை சொல்லப்படுகிறது மந்த புத்திகளுக்கு விளக்கம் சொல்லுவதற்காக இந்த கதை சொல்லப்படுகிறது அவிஞ்ஞாத்தாது அசதேவ இது மந்தபுத்தீனாம் வியாமோகா மாதா இயமாயிக்கா ஆரம்பத்தை ஆகையினால் இந்த மாதிரி கதை சொல்ல ஆரம்பிக்கிறது இது பிரம்ம வித்யாஸ்துதிங்கிற சங்கராச்சாரியர் இந்த கதை வந்து பிரம்ம வித்யாஸ்துதி அதாவது இந்த கதையில் வரக்கூடிய விஷயத்தை வச்சுன்னு பார்க்கலாம் இந்திரனுக்கும் அக்னிக்கும் சிறப்பு கிடைச்சது இந்த வித்தியினால் அதனால் பிரம்ம வித்யா ஸ்தூதி கதையை படிக்கலாம் கதையோட சாரத்தை சொல்லிவிடுறேன் முதல்லையே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு தடவை யுத்தம் வந்தது நிறைய தடவை வந்திருக்கு தேவாசுரா சங்கத்தா ஆசன்னு அப்படின்னு வேதத்தில் மாத்திரம் இந்த தேவாசுரா சங்கத்தாசன்னுங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்கள் அது வந்து குறைஞ்சது ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் அதுவும் நான் சொல்கிறது கிருஷ்ணயஜுர்வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதையில் அந்த மந்திரங்கள் ஷாக்க இதிலேயே அதுலேயே எவ்வளோன்னா மற்ற வேதங்களில் எவ்வளோ இருக்கணும் அடிக்கடி வரும் தேவாசுராசத்த ஆசன் தே தேவாபிஜயமு பசவாபிஜயமு பஜந்த அக்னௌ வாமம் வசுசன்யத இதுமு நோபவிஷ் எதி நோ ஜேஷ்யீ தீ அப்படி மந்திரம் போயிட்டே இருக்கும் அது அதெல்லாம் நாங்கள் வியாக்கியானமே படித்ததில்லை ஆனால் தேவாசுரா சஞ்சத்தா ஆசன்னு சொல்லி நிறைய மந்திரம் போயிகிட்டே எதுக்கு சொல்கிறேன் அது மாதிரி இங்கேயும் அந்த கதை ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்து அசுரர்களை தேவர்கள் ஜெயிச்சு விட்டார்கள் ஜெயித்த தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் நம்ம ஜெயிச்சுட்டோம்னு சொல்லி இவங்க எல்லோரும் கூடி அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒன்று விளங்கியும் விளங்காமல் ஒரு ஒரு ரூபம் தெரிஞ்சுது இது என்னதுன்னு எல்லாரும் இப்படியும் பார்த்தாங்க இன்னமும் ஒன்று நிற்க எங்கே அப்படின்னா அது என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அக்னியை அனுப்பிச்சாங்க போய் பார்த்துட்டுவான்னு அக்னி போய் யாருன்னு அக்னி கேட்குறதுக்கு முன்னால் அங்கே அந்த அந்த ரூபம் இருக்கே அது ஒரு ரூபம் விளங்கியும் விளங்காத ஒரு ரூபம் விளங்கியும் விளங்காத ஒரு ரூபம் அந்த ரூபம் என்ன பண்ணிட்டுனா நீ யாருன்னு கெட்டுவிடுத்து இவன் போய் கேட்க போனால் அது கேள்வி கேட்டுது நீ யாருன்னு கெட்டுது நான் அப்படியாக்கும் அக்னியாக்கும் ஏன்னா பெரிய ஆளாக்கும் எதவனான உலகத்தில் எல்லாம் பண்ணிவிடுவேன் எரிச்சுடுவேன் அப்படிலாம் சொன்னோம் அந்த அந்த அந்த ரூபம் வந்து என்ன படித்து ஒரு புல்லை மாத்திரை வீசி போட்டுது இந்த புல்லை எரி பார்க்கலான்னு இன்னும் பண்ணி பார்த்தான் புல்லை எரிக்க முடியல திரும்பி வந்துவிட்டான் அது என்னன்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டான் அக்னி அப்புறம் சரி வாயு அனுப்பு நாங்கள் இவர் போய் கேட்குறதுக்குள்ளே அது திரும்ப என்னது நீயாருன்னு கேட்டது நான் தான் வா இவனோட பேர்லாம் சொன்னான் பெரிய நான் வந்து எப்படியாக்கும் நம்ம எல்லாம் பேரெல்லாம் புகழெல்லாம் சொல்கிறோம் நமக்கு தனக்கு இருக்கிற பெ பெருமை சொல்லி சொன்னான் சொன்ன உடனே அதே புல் இதை அசை பார்க்கலான் அவனாலையும் அதை ஒன்றும் பண்ண முடியல அசைக்க முடியல திரும்பி வந்துவிட்டான் சரி இந்திரன் தான் இல்லை இவங்கள விட்டா அப்புறம் நீ இந்திரந்தான் போயாகணும் சரி நானே போகிறேன்னு இந்திரம் போனால் ஏதோ இவங்களுக்காவது கொஞ்சம் விளங்கி விளங்காமல் இருந்து இவன் போனவுடனே இருக்கணும் காணாமல் போயிடுச்சு போனவுடனே என்னடாது நம்ம அவங்களுக்காக ஏதாவது தெரிஞ்சு வந்தவொடனே ஒன்றுமே இல்லையா அது காணாமல் மறைந்து விட்டது அது என்ன அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான் உடனே அந்த நேரத்தில் உமாதேவி பார்வதி தேவி அந்த நேரத்தில் ஆகாசத்தில் தோன்றி அது வந்து பிரம்மம் அதனுடைய அனுகிரகத்தினால்தான் நீங்களாம் வந்து ஜெயிச்சுருக்கீங்க நீங்கள் உங்களோட ஜெயம் வந்து உங்களுடைய எதுன்னு நினைத்து கொள்கிறீர்கள் அது சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் வந்து அது புரிஞ்சுண்டான் இந்த வஸ்துவை வந்து இவங்களுக்கெல்லாம் சொன்னான் இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணான் இந்த பிரம்மனை உபதேசம் பண்ணான் அதுலேருந்து இதனுடைய தாத்பரியம் என்ன கேட்டால் இந்த கதையோட தாத்பரியம் என்னென்னா இந்த தேவர்கள்ங்கிறது வேறு யாரும் இல்லை நம்முடைய இந்திரியங்கள் தேவர்கள்ங்கிறது நம்முடைய இந்த ஸ்ரோத்திரம் சக்ஷுகு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தான் தேவர்கள் இந்திரன் யாரும் இல்லை மனசு மனசு நம்ம அடிக்கடி என்ன நினச்சிக்கிறோம் நான் தான் பண்ணினேன் அதை பண்ணினேன் இதை பண்ணினு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே இன்றைக்கி போட்டிருக்கு இன்றைக்கி தியானமே தினசரி தியானமே நின் எல்லாமே ஈஸ்வரனுடைய செயல் எல்லாம் மின்சக்தியானது நெருப்பை எரிக்கிறது வளர்த்துறது ஃபேனாக காற்றாக சுழல்வது குளிர வைக்கிறது மின்சாரம் என்னெல்லாம் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் குளிர்ச்சியை உண்டு பண்ணுறது கா ஏசியில் குளிர்ச்சியை கொண்டு வர்றது இன்னெல்லாமே பண்ணுறது அது எல்லாம் நமக்கு தெரியும் தண்ணீரை பாய்ச்சறது அது மாதிரி அது எல்லாம் மின்சக்தியினுடைய வேலை இதெல்லாம் தானாக போகிறது இல்லை எதுவுமே எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது எலெக்ட்ரிசிட்டினால் தான் நடக்கிறது அது மாதிரி இந்தனுடைய அனுகிரகத்தினால்தான்ப்பா இந்திரியங்கள்லாம் ஒர்க் பண்ணுறது நம்ம நினச்சிக்கிறோம் அடிக்கடி நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் வந்து வாஸ்தவமாக இந்த கண்ணுக்காது மூக்குக்காது ஓரளவுக்கு தெரியுது ஏதோ நமக்கு ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு இந்த மனது அதை தேட போனால் ஒன்றும் விளங்காது நீங்கள் கண்ணை ஓடின்னு மனசால் அதை தேடினா இருக்கிறதுன்னு தானாக போயணும் இந்திரன் அதுதான் அப்போ யார் அப்போ வந்து பார்வதி தேவி உபதேசம் பண்ணான்னு சொன்னோம் இல்லையா வேறு யாரும் இல்லை பிரம்ம வித்யா ரூபிணி உபனிஷத் உபனிஷத்துனாலே ஸ்ரீலிங்கம் உபனிஷத் ஸ்ரீலிங்க சப்தம் அது பிரம்ம வித்யா ரூபிணி பார்வதி தேவிங்கிறது உபனிஷத் சாஸ்திரம் குரு குரு சகித்த வேதாந்த சாஸ்திரம் இது மனசுக்கு சொல்லிக் கொடுத்த உடனே இந்திரனாகிய மனசுக்கு சொல்லிக் கொடுத்த உடனே இந்திரனுக்கு ஞானம் கிடைச்சிடுச்சு அப்புறம் எல்லாருக்கும் இதனால தான் இந்திரியங்களுக்கு பெருமை இந்த வாழ்க்கைக்கே மகிமை அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு கதை இந்த கதையை தான் கேனோபிருஷன் சொல்கிறது நம்ம கதையை ரொம்ப நேரம் கதைக்க போகிறது இல்லை அப்படியே மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு போக போகிறோம் அதுக்கப்புறம் தியான சாதனங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறது देवेभ्यो तस्यह விஜி विजये விஜய தேவம்த ஐ விஜய அய महिमेति தேவேபா பிரம்மஹ விஜி ஹன ஒரு சமயம் தேவர்களின் பொருட்டு பிரம்மன் வெற்றி அடைந்தது பிரம்மன் தான் வெற்றி அடைஞ்சது தஸ்ய பிரம்மணோ விஜயே தேவா அமகீயந்த அந்த பிரம்மனுடைய வெற்றியில் தேவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டார்கள் தேவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டார்கள் த ஐக்ஷந்த அஸ்மாக்கமேவாயம் விஜயா அஸ்மாகவாயம் மகிமா இ ஆனால் அவர்களுக்கு அது தெரியல பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தினால தான் இவர்கள் வெற்றி கண்டார்கள் அந்த வெற்றி உண்மையில் பிரம்மனை சேர்ந்தது ஆனால் இவர்கள் என்ன நினைத்தார்கள்னா எங்களுடைய வெற்றி எங்களுடைய மகிமை என்று இவர்கள் நினைத்தார்கள் அடுத்த மந்திரம் தத்தைஷாம் விஜக்ஞ ூவியஜான தஷஞ்ஞர்களுடைய இந்த இந்த ஒரு ஸ்வாவத்தை பிரம்மம் அறிந்தது இப்படிலாம் நம்ம இதை வந்து என்னோடய போல இவன் முடிஞ்சு கொண்டு பேசுகிறான் பாரு பிரம்மனுக்கு ஒன்றும் இல்லை வாஸ்தவமாக என்னோடய ப்ளஸ்ஸிங்ஸ் இல்லைனா இவன் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் வந்து இப்போ என்னோட வெற்றிங்கிறான் என்னோடய மகிமைங்கிறான் எல்லாம் தன்னுடையதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம பழக்கத்திலே நம்ம கல்ச்சர்லேயே நமக்கு இப்போ என்ன இருக்குது எது பண்ணாலும் பகவத் கிருப்பைன்னு சொல்கிறோம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு எது பண்ணாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினாதான் செய்கிறோம்னு சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்குது ஆனால் புரிஞ்சுக்கணும் ஆனால் அப்படி இருந்தாலும் எங்கேயாவது கர்வம் வந்துடக்கூடாது பல காரணங்களோடு இது சொல்லப்படுறது தத்து ஹேஷாம் விஜக்ஞ் அந்த தத்துனா தத் பிரம்ம இவர்களுடைய இந்த மனோபாவத்தை அறிந்து கொண்டது தேப்யோக பிராது அவர்களுக்கு முன்னே தோன்றியது தத்து நியஜானத்தை ஆனால் அவர்களால் அதனை சரியாக அறிய முடியவில்லை கிம் இதம் யக்ஷமிதி இந்த யக்ஷன் யார்னு கேட்டார்கள் யக்ஷன்னு சொன்னால் இங்கே பூஜிக்க தகுந்ததாக சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிற பொருள்னு அர்த்தம் அப்போ என்னாச்சுன்னா தேக்னிமப்ருவன் ஜாத்தவேத ஏதத்விஜானீஹி கிமே தத் யக்ஷமிதி தேேத்தவத் தமியவத் கோசீதி அக்னிர்வா அஹமஸ்மீதி அபிரவீத் ஜாத்தவேத வா அஹமஸ்மீதி தமிஸ் ஸ்வயமித்தபேயம் निदधाव तदुपप्रेयाय எதிதம் ப்றிவியமி தம सततयेव निववृते नैतदशकं வி எதே தமிதி தே அக்னிம் அப்ருவன் அவர்கள்லாம் அக்னியை பார்த்து சொன்னார்கள் ஹே ஜாத்தவேத ஜாதவேதனே தோன்றுகிற பொருள்ன அறியிறவன் அர்த்தம் ஜாத்தவேதாங்கிறதுக்கு ஏதத்து விஜானிஹி இது என்னவென்று அறிந்துகொள் ஜாத்தம் ஜாத்தம் வேத்தி இது ஜாத்தவேத ஜாத்தவேத ஜாத்தவேதஸ் சப்தாக ஜாத்தவேதாக ஜாத்தவேதசோ ஜாத்தவேதசேதத்து விஜானிஹி இதை தெரிந்துகொள் இதை தெரிந்துகொண்டு வா கிமே தக்ஷமிதி இது இந்த எக்ஷன் யாருன்னு தெரிஞ்சிடுவான்னு சொன்னான் அவடனே தச்சேதி அப்படியே ஆகற்றும்னு போனான் தது அபியதிரவத்து அதை அணுகினான் தம் அபியவதத்து அது பக்கத்தில் போன உடனே அது பேசிய எது அந்த எக்ஷன் பேசியது கோசீதி நீ யாராக இருக்கிறாய் அக்னிர்வா அகம் அஸ்மி நான் அக்னியாக இருக்கிறேன் அப்ரவீத் ஜாத்தவேதாவா அகமஸ்மிதி அப்ரவீத் எனக்கு ஜாதவேத ஜாத்தவேதஸுன்னு பிரசித்தமான பேர் அப்படின்னு சொன்னான் தஸ்மிக் ஸ்துவயி கிம் வீரியம் இன்னிடத்தில் அப்படிப்பட்ட உன்னிடத்தில் என்ன ஆற்றல் இருக்கிறது என்று கேட்டது இதற்கு சர்வம் தகேயம் எதிதம் பிருத்திவியாமிதி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னான் தஸ்மை திருணம் நிததாவ அவனுக்கு முன்னால் ஒரு புல்லை போட்டது ஏத தஹ இ இதனை எரிப்பாயாக என்று கூறியது ததுப்பப்ரேயாய சர்வஜவேன எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தும் அதை எரிக்க முடியவில்லை தன்ன சசாக தக்தும் அதனை தக்தும் நஷாக்க எரிக்க முடியவில்லை சகா ததாயேவ நிவருத்தே அவன் அங்கிருந்து நிவர்த்தியாகிவிட்டான் விலகி வந்து விட்டான் ஏததம் விஜ்ஞாத்தும் எதேதத் யக்ஷம் இது ஏதது யக்ஷம் இக்ஞாத்தும் அசக்கம் முடியாது இதை அறிஞ்சிக்கிறது கஷ்டம் எனக்கு தெரியவில்லைன்னு வந்துட்டான் அவ்வளோதான் அயுமன் வாயவேதிஜானி தமிதி தவத் தமியுவீ அப்வீத் மாத்தரிஷ்வா அஹமஸ்மீதி தமிஙஸ் ஸ்வய வீரியம் அப்படி ப்ரிவியாமி ஆததீய நிற்க ஆ ஆீயம் பித்திவியமி சிலபுஸ்த ஆதீயம் க்ச்சித் பட சாந்தேக பிரமாவா சைத்தம் நதாவதேஜவன்தவ நைத்தசக்கம் விஜாத்து எக்ஷமி அது வாயுமன் பிறகு வாயு வாயுடத்தில் சொன்னார்கள் ஹே வாயவே ஹே வாயோ ஏத்விஜானி ஓ வாயுவே இதை அறிந்து வா என்று கூறினார்கள் கிதெய்ஷ் தசேதி சரின்னு சொன்ன தது இவன் அதை அணுகினான் அது கேள்வி கேட்டு தது அதனை அணுகினான் அது பேசியது கோசிதி நீ யார் அகம் வாயுர்வா அகம் அஸ்மி எனக்கு வாயுன்னு பேர் என்னை வாயு என்று சொல்வார்கள் மாதரிஸ்வாவா இந்த ஆகாசத்தில் நான் சுழன்றுகின்றிருக்கேன் மாதரிஸ்வாவா அகமஸ்மி இப்ரவீத் தஸ்மிக் திஸ்வை கிம் வீரியம் இது அப்படிப்பட்ட உன்னிடத்தில் என்ன பலம் இருக்குது அப்படின்னு கேட்டது இதம் சர்வம் ஆததீயம் எதிதம் பிருத்திவியாம் இது இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கடாசிடுவேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவேன் அப்படின்னு தஸ்மை திருணம் நிததாவ ஒரு புல்லை போட்டு என்னாச்சுன்னா ஏதது ஆதத்ஸ்வ இதை தூக்கு பார்ப்போம் அப்படின்னு கேட்டது ததுபப்ரேயாய சர்வஜபேன இவன் என்ன பண்ணால் லேசா இதுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சான் இது ஒரு ஊது உதுவும் இல்லாமல் ஆனால் என்னெல்லாமோ சிரமப்பட்டு அதை நகர்த்தவே முடியல தன்ன சசாக ஆதாத்தும் அதை நகற்றுவதற்கு வாயு தேவனால் முடியவில்லை அவராலையும் தெரிஞ்சிக்க முடியல ச ததையேவ நிவருத்தே நைத தசகம் விஜாத்தும் எதே தத் இது என்ன இந்த யக்ஷன் யாருன்னு தெரிஞ்சிக்கவே முடியலேன்னு திரும்பியாச்சு அஜேந்திரமப்வன் மகவன் எதானீத்திய தீ தவத் திருதே அச இம்மன் பிற் இந்திரவன் ஏத்விகவன் நிறைய யாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறவனே இதெல்லாம் இது என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு இந்திரனை அனுப்பித்தார்கள் யக்ஷமிதி தச்சேத்தி தது அப்யத் திரவத்து யார் அனுப்பிச்சான்னு சொல்லலை அப்ருவன்னுனா யார் சொன்னார்கள் மற்ற தேவர்கள் சொன்னார்கள் அப்படி தான் சொல்லணும் அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அக்னி வாயு இவர்களோட மற்ற தேவத்தைகள் இந்த மற்ற இந்திரியங்கள்னு அரைச்சி ஏதோ தோன்றியிருக்கு பார்க்கணும்னு சொல்லி பார்க்க போனால் காணும் யக்ஷமித்தி தச்சேத்தி தது இவன் பக்கத்தில் போனான் தஸ்மாத் திரோததே காணாம போய்டு தஸ்மாத்து இவன் அங்கே போன உடனே அவனிடமிருந்து அது மறைந்து விட்டது தஸ்மாத்து திரோததே இந்திரஸ்ய இந்திரத்துவ அபிமான அதிதராம் நிராகர்த்தவிய இவனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி இவனை ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிதான் மற்றவங்களை காட்டில் இவனுக்கு கர்வம் ஜாஸ்தி இவனை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தஸ்மாத்து இந்திராத்து ஆத்ம சமீபம் கதாத் தத் பிரம்ம திரோதே திரோபூதம் இந்திரஸ்ய இந்திரத்துவ அபிமான அதிதராம் இந்திரனுக்கு இந்திரனாக இருக்கும் தன்மையில் இருக்கக்கூடியதை அடியோடு நீக்கணும் வாத மாத்திரம்மாத்ந்திராய அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசித்து இது ஒன்றுமே பேசாமல் போயிடுத்து அடுத்தது உமாசந்தர்சனம் சின்னேவா காசே ஸ்ரீயமாஜாமைமவீ தா குஹோ வாச்ச கிமே தீ அந்த சமயம் ஆகாஷத்தில் வந்து தது அந்த ஸ்பேஸில் வந்தது ஆகாஷத்தில் வந்துது ஆகாஷத்துலேயே மறைஞ்சு போயிடுது இவனும் ஆகாஷத்துலேயே நிற்கிறான் சா தமின்னே ஆகாஷே தமிழ் அவ ஆகாஷே அங்கே அர்த்தம் தமிழ்வ ஆசே ஆசீத் பாஷ்யந்தான் சொல்லுது தஸ்வ ஆகாஷே ஆசீத் தமின்னே ஆகாஷே ஸ்திரியமாஜகாம அப்படியே யோஜனை பண்ணிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருந்தானா தஸ்ன்னேவ ஆகாஷே திம் தம் இது தியாய் நிவவியாதிவத் இவன் போயிட்டு திரும்பலையான் அக்னியும் இந்த அக்னியும் வாயும் திரும்பி வந்துவிட்டாங்க இவன் மாத்திரம் திரும்பாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தானா இது என்னது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் அக்னியாதிபத்து நிவவர்த்து தஸ் இந்திரஸ்த யக்ஷே பக்தி புத்வா பக்தி அது அது ஏதோ அந்த ஆசையோடு அங்கேயே இருந்தாங்க அப்போ அவனுடைய பக்தியை பார்த்து வித்யா உமாரூபிணி பிராதுரபூத் ஸ்ரீரூபா அந் அங்கே அந்த ஆகாசத்தில் உமாதேவி தோன்றினாள் உபஜாம ஸ்ரீயமாஜாம சா இந்திரம் தாம் உமா பகுசோபமானம் சர்வதாம் ஹி சோபமான வித்யா அந்த வித்திய தான் தோன்றியது அந்த பிரம்ம வித்திய தோன்றியது ததா பகுசோபமான இது விசேஷணம் உபப்பம் பதி அதனால்தான் எல்லாருக்கும் சோபனத்தை கொடுக்கக்கூடிய வித்யது அதனால்தான் பகு சோபமானாம் இதை உடனே என்ன பண்ணுவோம் நம்ம ட்ராமா போடணும்னா ரொம்ப அலங்காரமெல்லாம் நிறைய பண்ணி போட்டுடுவோம் இல்லையா இதையே ட்ராமாவாக போடணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல நிறைய எல்லாம் நெக்லஸ்ஸு நகையெல்லாம் போட்டு எல்லாம் காட்டுவோம் பகு சோபமானாமங்கிற ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார் அனைவருக்கும் நன்மையை அழிக்கக்கூடிய அந்த வித்தை தோன்றியது பகு சோபமானாம் பகு சோபமானாம்னால் சர்வேஷாம் எல்லாருக்கும் சோபனத்தை கொடுக்கக்கூடிய அந்த வித்தியை தோன்ற ஹைமவத்தீம் ஹேமகிருத்த ஆபரணவத்தீம் இவ பகுசோபமானாம் இத்தியர்த்தா அர்த்தம் சொல்கிறார் பார்வதியினுடைய பரமேஸ்வருடைய பத்னி பார்வதி தான் அந்த நேரத்தில் தோன்றினாள் வித்ய தோன்றினதுன்னு சொல்லலாம் இல்லை பரமேஸ்வருடைய பத்னியே தோன்றினாள்னு சொல்லலாம் தப்புன்னும் இல்லை கதை தானே புராணக்கதை தானே அப்புறம் ஹுமாம் ஹைமவத்தீம் தாகும் ஹோவாச்ச கிமே தத் யக்ஷமிதி அவன் இந்திரன் கேட்டான் இது என்னம்மா இது என்ன இப்படி வந்துட்டு போச்சே ஒன்று அது காணவே இல்லையே அது என்ன அப்படின்னு கேட்டான் சாயங்காலம் சொல்கிறேன்னு விட்டான் பார்ப்போம் ஓ மாப்பியுமாங்கானி வாக்பிராணச்சு ஸ்ரோத்ரமசோ பலமிந்திரிச்சம்மரா மாகோத் அனராக்கணமரா மே அஸ் தமையு ிா ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவதுவா திணா மூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி परापरमे, ओम அன்பர்வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ओम.